உலகம் உற்பத்தி பாணிபந்தான் இந்தியாவில் அந்த நான் இப்படி முந்தோ தங்களுக்கு பின்னாலேயோ வந்தால் தங்க காலத்திலையோ தங்கத்திலோ தங்களுக்கு பின்னாலேயோ அந்த நபி வந்திருந்தால் அப்படித்தான் சொல்லி கொடுத்திருக்கிறீங்க அப்படி இருக்க ஒரு கடைசி நபி ஒருத்தர் அங்க அந்த வாரத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அப்ப அவருக்கு கடைசி நபியா நீங்க கடைசி நபியா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டார் அவர் பின் அசர் படத்த அவருடைய அறிவு திறமையின் காரணமாக அற்புதமான பதிலை எழுதுறாங்க உலகத்தில் பெரிய அறிவும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான பதிலை எழுதுறாங்க ஆனா அது விளங்க தெரியாத சில சில ஜடங்கள் அந்த பதிலை தவறாக சொல்லி புதிய படிச்சுட்டு வேற வேற பக்கத்துல ஒட்டு போட்டு அதை விட நியாயமே கிடையாது கொள்கைகளும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார்கள் கொள்கைகளும் கொள்கைகளும் என்ன ஆச்சு கடைசி நபி இல்லை என்று அவர்கள் எதை வச்சு சொல்றார் மக்கால போய் இவங்க ஒரு தவறான பதிலு சொல்றாரு பிரிச்செழுதி காமிச்சு அது சேர்த்து எழுதி காமிச்சு ஒருத்தர் இப்படி சொன்னா என்னன்னு கேட்கும் போது அவர் சொல்லி இருந்தால் அவர் காசிராகி விடுவார் என்று எழுதிட்டு பின்னாலேயே அவங்களே கேட்டாங்க இந்தியாவில் இருந்து ஒரு நபர் வந்தார் ஒரு ஆலி வந்தார் இந்தியாவில் இருந்து எல்லாம் கேள்வி கேட்டார் நாங்கள் எப்படி பதில் சொல்லி இருக்கிறோம் ஆனா உங்களுடைய கொள்கை உண்மையிலே இதுதானா என்று கேட்கும்போது மோதான அம்பேத்கர் அமைத்துள்ளாரையும் அகமது சாரந்தூரில் அமைத்துள்ளாரையும் அவர்களுக்கு விரிவான பதில் எழுதுனாங்க அந்த பதில அவர்கள் பார்த்துவிட்டு இதுதான் உங்களுடைய கொள்கை நீங்கள் கடைசி என்று ஒத்துக்கொள்வது கொள்கை என்று சொன்னால் அதே போல அண்ணாவுடைய உண்மையான மூமி உண்மையான ஆலிம்கள் அவர்கள் மட்டுமல்ல அறுபத்தி ஒன்பது உலமாக்கல் உலமாக்கல் கையெழுத்து செய்து போய் நூறு வருஷம் நூத்தி இருபது வருஷம் ஆயிருச்சு அதுக்கு பிறகு இந்த புதிய பயணம் புதுசா பயணம் தொடங்கி இருக்கிறார் இந்த பேரிலேயே தெரிஞ்சுக்கலாம் அப்படித்தான் ஒரு மாதிரி சம்பந்தம் இருக்கும் புதிய பயணம் பழைய பயணம் இல்லை புதுசா பயணம் புதுசா பயணம் பண்றார் எங்க போய் சேவை போறாலும் தெரியல தவறான போறார் அட நான் உங்களுக்கு புரிஞ்சிக்கணும்ிறது தான் இங்க பேசிக்கறோம் அவர் போற ரூட் தப்பு அவருடைய பயணம் போய் சேர வேண்டிய இடம் தப்பு அவர் பயணத்துக்கு தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கொண்டு வரது தப்பு இது எழுதி தஹரீர் உண்ட அதாவது مولانا காசிம் சார் நாலத்து ரந்தலால எழுத அந்த பதிலை கரெக்டா ஒரு சின்ன கிதாபா ஹாச்சு போட்டாங்க அந்த கிताबுக்கு தஹரீர்உல் நாஸ்னு பேர் அந்த தவிர போட்டு மத்தி ஹலீதா அங்க வரைக்கும் மேல வரைக்கும் போகுது இவர்கள் எல்லாம் காபிர்கள் ஆயிவிட்டார்கள் உடனே காதிரி இந்த உருந்து வர மாதிரி ஒரு சில காபிரும் என்ன சாப்பிட்ட மாறி உளுந்து நானும் காபிராயிருவேன் அனைத்து காபிராயிருவாங்க ஒருத்தரும் கூட சேர்ந்தாங்க அவர் காவிரி எல்லாம் இருக்கா பரேலி ஆலே இல்லை மதுரை இல்லை நான் உன்னை ஒருவரை பொருத்த ஒரு சமயம் பிந்தி வந்திருந்தான் தெரியல தெரியலங்க பிந்தி வந்து இருந்தா இல்லையா பிந்தி வந்திருக்கலாமா இல்லீங்க ரசோல்ல காலமெல்லாம் குறிச்சு சொல்லலையே இந்த ரசூலுக்கு இந்த முகமது அப்படி வந்திருந்தால் கடைசி நபி இந்த பதில் சொல்ல இப்ப வந்து உலமாக்கள் பெருமாளிகளும் அவங்களுடைய விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா அல்லாஹு சில பேருக்கு இல்லை அள்ளி தருவான் சகோதரர்களே சில பேருக்கு அவங்களெல்லாம் அள்ளி தந்து இருக்கிறான் நமக்கு இருக்கிற இன்பங்க சின்ன விஷயம் ஆனா உண்மையிலேயே ஆச்சரியமான கிதாபு இப்படி எத்தனையோ விஷயங்கள் அவங்கள பத்தி இருக்கு அப்படிப்பட்ட பெரிய மாமேபந்தே அவர்கள் நிறுவும் பொழுது சாதாரணமாக ஒரு மரத்துக்கு கீழே என்ன மரம் மாத மரம் ஒருத்தர் சில ஒருத்தர் பான கலாசாலை உற்பத்தியாக போது உண்மை வந்துவிட்டது <tüss> <prompts> உண்மை வந்து விட்டது அந்த நூல் அல்லா கொட்டி இருந்தால் மகனாக ஆயிருப்பார்கள் என்ன முடியோ இந்த என்னென்ன நாடுகள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்தோ அந்த நாடுகள் எல்லாம் சகாக்கூடிய அப்படி அவர்கள் தீனை வளர்த்துவதற்காக பாடுபட்டார்கள் உட்கார்ந்து உட்கார்ந்து வெறும் இந்த வேலை செய்ய சொன்னாங்க மக்கா விட்டு போனாங்க காவத்துலா விட்டு மதீராவுக்கு போனாங்க அங்கே கொயிரினது நேரவேல செஞ்சாங்க அங்க இருந்து தபூக்குరికి போனாங்க பேக உலகம்பான சஹாபாக்கள் தபீயின்கள் தவதபீயின்கள் போறதுக்குள்ள ஏற்பாடு செஞ்சு வச்சாங்க அந்த நேரைய நாங்க 얘기 சொல்லறோம் அடே தண்ணி தாகம் முடியுதுடா ஒரு வீஸ் தண்ணி அட முடியاداتடா அட தண்ணி தாங்கடா नाक வரந்து போச்சு ஒருத்தர் தண்ணி கொண்டு வா முடியா உங்க மூக்கு பார்த்தா அப்படி இருக்குது கண்ணை பார்த்தா அப்படி இருக்குது அதை பார்த்தா அப்படி இருக்குது அப்படி கொடுப்பாயாக எங்காவுக்கு அதை செய்வாயாக செய்வாயா தண்ணி ஒரே தலைவனிடம் இதே போலதான் என்ன செஞ்சு வித்தியாசம் ஆகையால இது போன்ற விஷயங்களை எழுதி கொண்டே நிறைய விஷயங்கள் இருக்கு இது போன்ற எழுதி கொண்டே இருக்கிறார்கள் இடைக்காலத்தில் இவைகள் எல்லாம் உண்மைக்கு புறம்பானவைகள் இதை பற்றி மூத்த உளமாக்கல் இன்னும் ஆகியனால அடுத்து அடுத்து பல இடங்களில் இது கூட்டங்கள் நடத்தி மேற்கொண்டு விவரங்கள் நாம தெரிஞ்சு கொண்டதுக்காக யாரோட சண்டை போடுறதுக்காக இல்ல இது சண்டை போடுறாங்க பேசுவேன் ஏன் அப்பதான் உங்களுக்கு மனசுல பதியின்றதுக்காக வேண்டி பேசுவேன் இல்லைன்னா அவங்களோட சண்டை இல்லை அவங்களுடைய அவங்களுடைய நன்மைக்கு அவர்களும்பர்கள் நல்ல வேலைதான் செய்யலாம் உலகத்தில் சகோதரர்களே இந்த வாழ்க்கை நிச்சயமானதல்ல வாழ்க்கையை உम्मे பேசி உண்மையாக நடப்போம்மையானால் அல்லாஹ் ஹுத்தால எல்லா நேமத்துகளை தந்தருளலாம் இல்லை உன்னைக்கு மாறாக ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டு நான் யாருக்கோ பாருங்க இவர இவர நினைக்கிறார் ஒரு கூட்டம் முதலில் منصور காஷிபி சொல்லி இருக்கிறார் ஒரு கூட்டம் தாஞ்சித் தொழகை இல்ல அப்பாபி தொழகை இல்ல தாஞ்சித் இல்லன்னு சொல்ல அப்பாபி இல்ல দোয়া இல்ல அத இல்ல இது இல்ல அந்த দোয়া இல்ல இந்த দোয়া இல்ல அதனால பிபோட்ட கரலாம் பேண்ட் எப்படி போடலாம் இப்படி வேணாலும் போட்டுக்கலாம் கரண்ட கால்க்கு பேண்ட் இருக்குதே அப்படி தாங்க கரண்ட கால்க்கு கரச்சதன அப்படி இருக்கு இருக்கு அந்த கூட்டத்தை எடுக்க போயிட்டு என்ன சொல்றாங்க வேலை திருப்பிடுற நிறைய பேர் வேணாம் திருப்பிடுறாங்களா இது மாதிரியான உலகத்தில் இருந்து கொண்ட நண்பர்களே நாம் சுண்ணத்தை சொல்லுகிறோம் என்ன மனிதன் சுகமாக வாழ்வதற்குரிய வழி வாழ்க்கையில பேருவமையான உத்தியோகத்திலே குடும்பத்திலே மனைவியிலே மக்களிலே சாப்பிடுவதிலே உண்ணுவதிலே உறங்குவதிலே எல்லா காரியத்திலே சுண்ணத்திற்கு சகோதரர்களே அந்த சுண்ணத்தின்பது அந்த காரியத்தை எப்படி செய்ய அப்படி செய்ய வேண்டிய முறைக்கு பெயர் தான் தவிர மார்க்கத்துடைய நிர்பந்தத்துக்கு பெயர் அல்ல மார்க்கத்துடைய நிர்பந்தத்துக்கு பெயர் அல்ல அந்த காரியம் செய்ய வேண்டிய சரியான முறைக்கு வந்து மேற்கொண்ட விஷயங்களை தெரிந்து அதன் பிரகாரம் நீங்களும் நடக்க முடிக்கிறேன் அஸ்லாம் வரமத்துல்ல வெளியீட்டில் மௌலானா மௌலவி அல்ஹா சிந்தனை சுடர் ஏ ஹலீல் அஹமத் ஹசரத் கீரணூரி அவர்கள் பேசிய மற்ற பயான்கள் இஸ்லாத்தில் மதுகபுகள் பிரிவினையா ஹதீஸில் முரண்பாடுகளை எப்படி அணுக வேண்டும் மதுகபுகள் அவசியமா குதற்கமான கேள்விக்கு விளக்கமான பதில் குழப்பவாதிகளின் குளறுபடிகள் மதுகபுகள் நான்கு மார்க்கம் ஒன்றே லீஃபான ஹதீசுகளும் சகைகான நிலைகளும் ஹதீஸ்கள் இல்லையானால் இன்றைய குழப்ப காலத்தில் நம் கடமை குஃபுருக்கு வழிவகுக்கும் கொள்கை குழப்பங்கள் கேள்வி பதில் நிகழ்வு அல் குர் ஆனில் ஆன்மீகம் அற்புத சக்தி இல்லறம் சிறக்க இஸ்லாம் தான் தீர்வு மஸிதின் மாண்பு மனிதனுக்கு ஒன்றுமே தெரியாது அல்லாஹுவே அனைத்தும் அறிந்தவன் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்கிறோம் குர் ஆனை கற்றுக்கொள்வதின் சிறப்பு அல் குர்ஆன் அனைத்திற்கும் அருமருந்து அமைதி வாழ்க்கையின் அடிப்படை பெண்களே நபி சல்லல்லாஹ் அலேசல்லம் வழியே வெற்றிக்கு வழி இஸ்லாமும் குடும்ப வாழ்க்கையும் இஸ்லாம் கூறும் வாழ்வியல் அல் குர் ஆனின் சத்தியம் நிலைத்து நிற்கும் அசத்தியம் அழிந்தே தீரும் அன்னலாரின் அற்புத வாழ்க்கை முக்மின் என்பவன் முதல் நாளே மாமேதை இஸ்லாம் எளிமையானதே ஈமானை பாதுகாப்போம் பிஜேவின் தர்ஜமாவிலுள்ள மா பெரும் துரோகம் இஸ்லாத்தை எதிர்கொள்ளும் சவால் இது போன்ற பல தலைப்புகளில் அசரத் அவர்களுடைய பயான் வெளியிடப்பட்டிருக்கின்றது தேவைகளுக்கு அணுக வேண்டிய முகவரி சவிதா பதிப்பகம் ஐம்பத்தி ரெண்டு நாராயணன் முதல் சந்து புதுப்பேட்டை சென்னை ரெண்டு ஃபோன் ஒன்பது நான்கு நான்கு நான்கு நான்கு எட்டு எட்டு ஆறு மூணு ரெண்டு மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ ஹலீல் அஹமத் ஹசரத் கீரநூரி அவர்கள் பேசிய அல் குர் ஆனில் ஆன்மீகம் என்ற பயானிலிருந்து விளக்கத்தின் ஒரு பகுதியை கேட்கலாம் எல்லோருக்குமே ரூஹு வந்தது வந்தது யார் கொடுத்தது பெற்ற தாயிக்கு தெரியுமா இந்த ரூஹு எப்பொழுது குழந்தைக்கு வருகிறது என்று இவள் உறங்கும் பொழுது வந்ததா இவள் விழித்திருக்கும் பொழுது வந்ததா இவள் உண்ணும் பொழுது வந்ததா இவள் பேசும் பொழுது வந்ததா இவள் ரூ கண் மூலமாக பார்க்குது அதனாலதான் போயிட்டா சில பேருக்கு கண்ணு சரியா மூடி விடவே இல்லைன்னா அவரை போய் நம்ம பார்க்குறது வாயை மூடி ஒரு துணி மூட்டு கட்டி வச்சிருவாங்க எதுக்குகா எல்லாம் போயிருச்சா இருக்கா எழுபத்தி ஒரு கிலோ முதல்ல இருந்தார் என்றால் என்னோட கிலோ சொல்றேன் அறிவு வேலை செய்யவில்லை அவருக்கு புரியவில்லை இனி இந்த உலகத்தில் இருப்பதற்கு லாயக் இல்லை அதனாலதான் மரியாதையா கழுவி குளிப்பாட்டி பாட்டலா அத்தனை உத்தரவு அப்பதான் பார்த்தேன் அப்படி எடுத்து அப்படி தொட்டு அந்த மையத்துக்கு தான் பாட்லா ஊத்துறாங்க வேற யாருக்கும் பாட்டிலா ஊத்துறது நான் பாக்கல சில சமயத்துல மாப்பிள்ளைகளுக்கு என்ன ஊத்துவாங்களா இருக்கும் தடை விடுவாங்களா இருக்கும் அப்படி சில சமயத்துல இது என்ன மையத்துக்கு பாட்லா கொண்டு வந்து பூராத்திரி ஒன்னா ஊத்தி விட்டாங்க ஏன்னா இனி கேட்க மாட்டார் அத்தர் சோதரே கண் பார்க்கிறது என்று சொன்னால் பேசல கண் இருக்குது இந்த இருக்கு இருக்கும் நம்ம அல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்காவது தகுதி இல்லாத அல்லாங்கிற பேர் சொல்றோம் ஆகியனாலும் சொர்க்கத்துக்கு போறோம் நம்புறோம் தோதர்கள சொர்க்கத்துக்கு தெரியுங்களா யார் சொர்க்கத்துக்கு போவோம் நம்புறாங்களோ அவங்க தான் போவாங்க யாரும் நம்பிக்கையிலேயே அவங்க போக மாட்டாங்க அதனால நம்பரும் ஏன் காரணம் நம்ம அமல் என்ன என்ன அமல் அல்லாவுடைய முடிகிறது உலகத்தில் இருக்கிற காலத்திலையும் இப்ப ரூஹ் அசலா நம்முடைய உடல் அசலா இந்த ஆன்மா அசலா அல்ல இந்த உடல் அசலா ஆன்மா அசலா உடல் அசலா இப்ப அதற்கு மற்றவர்கள் <mattavur> என்னது நோன்பு வைப்பது கொடுப்பது என்று சொன்னார்கள் தெரி விஷயமா <laughs> ால் என் கேட்டார் ஒரே வார்த்தைக்கு அதனுடைய அர்த்தங்களுடைய சில பகுதிகள் பிரிக்கப்படும் போது அதை நம்ம உபயோகிச்சு படகி இருக்கிறோம் ஆனால் எஸ்ஆர் என்ற வார்த்தைக்கு மிக ஆழமான அர்த்தம் இருக்கிறது சில வார்த்தைகள் அறவையை அறவையில் சொல்றோம் அரபை தமிழ்ல சொல்ல முடியாது எந்த மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது உதாரணமா என்ன மொழிபெயர்ப்பு செய்யறது அபிவிருத்தி இப்ப பிராய்லர் கோல தான் அபிவிருத்தி ஆகிட்டு இருக்குது அப்ப அதுக்கு அதுக்கு பேர் பறக்கத்தில் உற்பத்தி செய்யறாங்க அதனால உற்பத்தி ஆகுது அதுக்கு பேர் என்ன பரக்கத்துடைய பல வகைகள் இருக்கிறது சில சமயத்தில் ஒண்ணுமே இல்லாம காரியம் நடந்திருந்தோம் அதுக்கு பேர் கொஞ்சம் காசு இருக்கும் ரொம்ப ஐயாயிரம் ரூபாய் ஆக வேலை அவருக்குற எல்லாரும் எப்படி வச்சுக்கணும் ஐநூறு வேலையில அல்ல ஐயாயிரம் ஐநூறு ரூபாயில அல்ல ஐயாயிரம் ரூபாய் வேலை நடத்தி தரணும் வீட்டில் கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்குது ஆனால் எல்லாருக்கும் பறக்கத்தான் முடிச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு போயிடணும் ஒரு கிளாஸ் பால எண்பது சகாக்களுக்கு என்ன வழியோ அதை தான உலகத்திலே தீன் என்றும் சரியத்தும் தந்திருக்கிறான் சார் என்றால் என்ன என்று கேட்கும் போது ார நிலை உண்ட சரி ஒரு நம்ம சொல்றோம் அப்படி மனசுல வர மாட்டேங்குது நமக்கு தெரிய மாட்டேங்குது என்று சொன்னால் இப்படி வச்சுக்க நீ அவரை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்று நினைத்து நான் அவனை பார்க்கல இப்ப நம்ம ஒரு வேலைக்காரன் எஜமான எங்க இருந்தோ பாத்துக்கிறான்னு தெரிஞ்சால் வேலைக்காரன் எப்படி வேலை செய்வான் ஒரு மாணவன் உஸ்தாத் எப்படி படிப்பான் எங்க இருந்து பாக்கிறான் தெரியல தெரியுது ஏஜம் எங்க இருந்து பாக்கிறார் இவருக்கு தெரியுது என்றால் என்ன செய்வான் ஒருத்தர் பேசுவார் பேசுறார் தலைய வச்சு தொப்பி கழடி வச்சு கணக்கு இருப்பாரு போன் வந்துச்சு நான் இன்னார் பேசுறேன் முதலாளி துப்பி எடுத்து தலையிட்டாரு கண்ணுக்கா தெரியுது முதலாளி அங்க இருந்து பேசுறாருனால தொப்பி தலையில் வச்சுக்காரு இருக்கணும் இது ஆன்மீகம் தெரியும் என்பது செல்ல இங்கே தக்குள் என்பது காண தாம் என்று சொல்லுகிறார் போய்விட்டால் நீ உன்னை அழித்துக் கொண்டால் தராக தக்குன் நீ உன்னை அழித்துக் கொள்ள வேண்டும் நான் என்று ஒன்று இருக்க கூடாது போது என்னுடைய நானுடைய சொல்லும் போது என்னுடைய கண் அதான் என்னுடைய கண் இது என்னுடைய காது நான் யார் நீங்கள கேளுங்க நான் யார் சொல்லாம் என்னுடைய ரூ அதுவும் இருந்து கால் வரை இருக்கிற பெயர் நான் இந்த கண்டு என்னோடது இந்த காது என்னுடைய ஜுபா என்னுடைய ஜுபா கட்டி போடுற மாதிரி என்ன விட்டு இந்த உடலின் என்னுடைய பேர் உலகத்திலே யாரும் சொல்ல முடியாது ஏன் என்றால் அந்த நான் என்ற குரல் அல்லாஹ் வருகிறது நான் என்ற குரல் அல்லாஹிச் செய்கிறான் இந்த நாட்கள் சத்தம் வருது இந்த தொண்ட சத்தனமான பொருத்தில கொஞ்சம் நீங்கள் சப்தம் வருகிறது இந்த சப்தம் எங்கிருந்து பிறக்கிறது வாயில் இருந்தா வாயிலிருந்து எச்சி வருது தொண்டையில் இருந்தா தொண்டையில் கொஞ்சம் காரி பார்த்து தெரியும் அது என்ன வரும் சப்தம் தொண்டையில் இருந்து வரவில்லை வாயிலிருந்து வரவில்லை சோதர்களே அதனால் தான் சூப்பியாக்கள் தந்துகிறார்கள் எதுவுமே இல்லை அல்லா தான் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்களோ எதுவெல்லாம் நான் நான் என்று சொல்லுகிறதோ அதுவெல்லாம் உண்மையிலே அங்கே இல்லை யாரால் இருக்கிறான் அல்லாஹுதான் இருக்கிறான்